குரும அறிவோம் நாம் அறிவு என்று அறிந்து வைத்துக் கொண்டு இருப்பது எல்லாமே தகவல்களை சேர்த்து வைத்துக் கொண்டதைத்தான் என்பதை முதலில் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நிறைய தகவல்களை அறிந்து வைத்து உள்ளவர்களை அறிவுள்ளவர்கள் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம் அதிகம் யார் படித்திருக்கின்றார்களோ அவர்களை அறிவாளிகள் என்று அழைக்கின்றோம் ஆனால் இங்கு சாஸ்திரம் என்ன கூற வருகின்றது என்றால் அறிவு என்பது தகவல்கள் அல்ல என்பதை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றது இதே வழிமுறையைத்தான் வல்லுவ பெருந்தகையும் தன்னுடைய குரட்பாவிலே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று உண்மையை கண்டு அறிவதே அறிவு என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஆக நம் அறிவு என்பது ஏற்றி வைத்து அறிவாக இருப்பதினால் உண்மை பொய் என்று காணப்படுகின்றது அவ்வாறு உண்மையும் பொய்யும் நம்மிடையே இருப்பதினால்தான் நமக்கு எது சரி தவறு என்ற குழப்பமும் உண்டாகின்றது இதனால் நமக்கு ஒரு விஷயத்தை அறிவதிலே அடிக்கடி சந்தேகமும் வந்துவிடுகின்றது நாம் நினைப்பது சரிதானா என்ற சந்தேகம் ஏன் வருகின்றது என்று யோசித்து பார்த்தோமேயானால் நாம் சேகரித்து வைத்துக்கொண்ட அறிவின் வாயிலாக உண்மைத்தன்மையை நாம் உணர முடியாமல் இருப்பதனால்தான் இது போன்ற சந்தேகங்கள் நமக்கு உண்டாகின்றது ஒருவேளை நாம் சரி என்று நினைத்து கொண்டிருப்பது தவறாக இருக்குமோ என்ற மனசஞ்சலமும் பலருக்கு உண்டாகின்றது ஏன் இவ்வாறு மனசஞ்சலம் உண்டாகின்றது என்று நாம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தோமேயானால் நாம் எதையுமே முழுமையாக அனுபவிக்க முடியாத காரணத்தினால்தான் இந்த மனசஞ்சலம் நமக்கு உண்டாகின்றது என்று சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது அது எப்படி நாம் எதையும் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை என்று கூற முடியும் நான் ஆனந்தமாகத்தானே அனைத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எதையும் அனுபவிப்பதில்லை என்பது என்ற கேள்வி எளிமையானால் உதாரணமாக நாம் வெகு நாட்களாக வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு இரண்டு சக்கர வாகனத்தை வாங்கி வீட்டின் முன்னால் நிறுத்துகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த இரண்டு சக்கர வாகனத்தை பார்ப்பதற்காக பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்த்துவிட்டு இந்த வண்டியை எதற்காக வாங்கினீர்கள் இதே விலைக்கு அந்த கம்பெனியின் வண்டி இன்னும் சிறப்பாக இருக்குமே என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டிருக்கக்கூடாதா என்றெல்லாம் நாம் வாங்கிய வண்டியை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை கூறியவுடன் அவ்வளவுதான் நம்முடைய சந்தோஷமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போய்விட்டது இப்பொழுது நாம் ஆசையுடன் வாங்கிய அந்த வண்டியை முழு திருப்தியுடன் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது இது போன்று தான் நாம் ஒரு இனிப்பு பலகாரத்தை சாப்பிட விரும்புகின்றோம் என்றால் அந்த பலகாரத்தை நான் சாப்பிட்டால் எனக்கு இருக்கிற சர்க்கரை சத்து உடம்பிலே கூடிவிடுமா என்ற பயத்தினாலேயே அந்த பலகாரத்தை பயந்து பயந்து சாப்பிடுகின்றோம் அவ்வாறு நாம் அந்த பலகாரத்தை அனுபவித்து சாப்பிடாத பொழுது அது நமக்கு பயனற்ற ஒரு பதார்த்தமாகவே மாறிவிடுகின்றது இவ்வாறு எதை எடுத்தாலும் யாராவது எதையாவது கூறிவிட்டால் நம்முடைய மனம் அதிலே சிக்கிக்கொள்கின்றது அது நம்முடைய இயல்பான சந்தோஷத்தை பறித்து மேலும் நாம் அந்த பொருளை முழு திருப்தியுடன் அனுபவிக்க முடியாமல் போகின்றது என்பதை நாம் எப்பொழுது அறிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய மன சஞ்சலம் நம்மிடமிருந்து முற்றிலும் நீங்கும் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் யாராவது எதையாவது கூறிவிட்டால் அதை அப்படியே மனதில் ஏற்றி வைத்து நம்முடைய இயல்பான சந்தோஷத்தை நாம் இழக்கின்றோம் என்பதையும் நன்கு புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் நாமும் இவ்வாறு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மற்றவர்கள் ஒரு பொருளை ஆனந்தமாக அனுபவிக்க முடியாதவாறு நாம் பல்வேறு தடைகளை அவர்களுக்கு உண்டாக்கிவிடுகின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நகர்வையும் நாம் மற்றவர்களை சார்ந்து தான் வாழவும் விரும்புகின்றோம் அதனால்தான் நாம் தினமும் காலையிலே தொலைக்காட்சியிலே ஜோதிடர்கள் ஜோசியத்தில் இன்று என்னுடைய ராசி என்ன கூறுகிறார்கள் என்பதை ஆர்வத்துடன் கேட்கின்றோம் அதிலே அவர் இன்று இந்த நாள் இப்படி என்று கூறிவிட்டால் அது அப்படித்தான் என்று நாம அங்க ஏற்றி வைத்துக்கொண்ட அறிவின் வாயிலாக முடிவு செய்து கொண்டு அதுபோன்றே அன்றைய நாளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு எதையுமே நாம் முழு திருப்தியாக முழுமையாக அனுபவிப்பது கிடையாது என்பதை நாம் என்று உணர்கின்றோமோ அன்று தான் ஆனந்தத்தையும் அறிந்து கொள்ள முடியும் நாம் சுயமாக வாழ முடியாமல் இருப்பதற்கு இதுவெல்லாம் நமக்கு தடைகள் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அறியாமையிலேயே இருக்கின்றோம் இத்தனை நாள் சரி என்று நினைத்தது இன்று இப்படி ஆகிவிட்டதே என்று கவலைப்படுகின்றோம் மேலும் இதற்காக மற்றவர்களை நாம் குறை கூறுகின்றோம் காரணம் நம் அறிவு முழுமை பெற்றது அல்ல என்பதை நாம் ஏற்க மறுக்கின்றோம் பொதுவாக நாம் தவறானவற்றை சரி என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் சரியானவற்றை தவறு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் ஒரு நாளும் விசாரித்து அறிய முற்பட்டதே கிடையாது பொதுவாக நம் அறிவு என்பது முழுக்க முழுக்க இரவல் வாங்கிய அறிவு மற்றவர்கள் சொன்னதெல்லாம் நாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம் நமக்கென்று ஒரு உண்மையான அனுபவம் நமக்கு உண்டானதே கிடையாது மற்றவர்களின் அனுபவத்தை நம் அனுபவம் போல நாமே கண்டுபிடித்தது போல பேசிக்கொண்டு திரிகின்றோம் அது நமது சொந்த அனுபவமாக இல்லாத காரணத்தினாலே அதை பற்றிய முழுமையான உள்ளுணர்வை நாம் உணர முடியாமல் இருக்கின்றோம் என்பதையும் அறிந்து கொள்ள தயாராக இல்லை நீச்சல் அடிப்பது எப்படி என்று ஆயிரம் புத்தகங்கள் படித்தாலும் நேரடியாக நீருக்குள் இறங்கி ஒரு நிமிடம் நீந்தி வருகின்ற அனுபவத்திற்கு எதுவுமே ஈடாகாது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் எனவே உண்மையான அறிவு உள்ளே நுழைவதற்கு வழிவிடாமல் பொய்யான இரவல் அறிவை உள்ளே ஏற்றிக்கொண்டு நம்முடைய மூளையை நாம் நிரப்பி வைத்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுது நாம் இந்த ஏற்றி வைத்து கொண்ட அறிவை முழுவதுமாக இறக்கி வைக்கின்றோமோ அப்பொழுது மட்டும்தான் நமக்கு நம்முடைய உண்மை அறிவு வெளிப்படுவதை அறிந்து கொள்ள முடியும் பொதுவாக நாம் நம் வீட்டின் ஜன்னல்களையும் கதவுகளையெல்லாம் மூடி வைத்துவிட்டு நன்றாக இயற்கை காற்று உள்ளே வர வேண்டும் வெளிச்சம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் எப்படி அது சாத்தியமாகாதோ அதுபோன்று நம்முடைய மனதிலே பல்வேறு தவறான அபிப்பிராயங்களை ஏற்றி வைத்துக்கொண்டு நன்மையே நமக்கு நடக்கவில்லை என்ற எதிர்பார்ப்பது இப்படித்தான் இருக்கின்றது நாம் ஏற்றி வைத்துக்கொண்ட அறிவின் காரணமாக நான் இந்த மதத்தில் இருக்கின்றேன் நான் இந்த ஜாதியில் பிறந்திருக்கின்றேன் நான் இந்த இனத்தைச் சேர்ந்தவன் நான் இந்த குருவினுடைய சிஷ்யன் நான் இந்த இறைவனைத்தான் வழிபடுவேன் நான் இந்த வழியில்தான் நடப்பேன் என்று நாம ஒரு வரையறையை வகுத்து கொண்டு மற்றவர்கள் ஏதேனும் கூற முற்பட்டால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவைகளை பிடிவாதமாக நாம் மறுக்கவும் செய்கின்றோம் எப்பொழுது நாம் அடைத்து வைத்த ஜன்னல்களையும் கதவுகளையும் திறந்து வைக்கின்றோமோ அப்பொழுது சுகாதாரமான காற்றும் நல்ல சூரிய வெளிச்சமும் அந்த வீட்டினுள்ளே நுழைய முடியும் அதுபோலத்தான் நாமும் எப்பொழுது நம்முடைய மனதிலே மூளையிலே ஏற்றி வைத்திருக்கின்ற ஏகப்பட்ட விஷயங்களை வெளியேற்றிவிட்டு மனதுடன் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு நல்ல விஷயங்களும் உள்ளே நுழைய முற்படும் அவ்வாறு திறந்த அனைத்தையும் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய அறிவு பூரண அறிவாக மாறிவிடும் உண்மையால் நிறைந்து காணப்படும் அப்பொழுது மட்டும்தான் மற்றவர்களுடைய அனுபவங்கள் நம்முடைய அனுபவமாக காணப்படாது அதுவரை நமக்கு என்று அனுபவம் நிகழாத வரை உண்மையின் தன்மையும் நமக்கு புரியாது இதற்கு உதாரணமாக ஒரு கதையை கூறி அந்த கதையின் வாயிலாக நாம் நம்மை தெளிவுபடுத்திக் கொள்ள முயற்சிக்கலாம் ஒரு ஊரிலே ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அவன் அந்த ஊரில் உள்ள ஒரு அரச மரத்தடியிலே அமர்ந்து பிச்சை எடுத்து வந்தான் அவன் அந்த மரத்தடியை விட்டு வேறு எங்கும் சென்று பிச்சை எடுக்க மாட்டான் அந்த மரத்தடி மட்டும்தான் அவனது இருப்பிடம் அங்கேயே படுத்து தூங்குவான் அவனுடைய சாமான்கள் கோணிப்பைகள் எல்லாம் அந்த மரத்தின் அடியிலேயே வைத்து கொண்டிருப்பான் நாட்களில் அவன் வயதாகி இறந்து போனான் அவனது இறப்பை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி அவன் பலகாலமாக இருந்த அந்த மரத்தின் அடியிலேயே அவனை புதைத்து அவனுக்கு ஒரு சமாதியை கட்டிவிடலாம் என்று முடிவு செய்தார்கள் அதன் அடிப்படையிலே அவர்கள் அவனை புதைப்பதற்காக ஒரு குழியையும் அந்த மரத்தின் அடியிலே தோண்டினார்கள் அவ்வாறு ஒரு குழியை தோன்றுகின்ற பொழுது அந்த மரத்தின் அடியிலே ஒரு குடம் கிடைத்தது அந்த குடத்தின் நிறைய பொற்காசுகள் காணப்பட்டது இவ்வாறு பெரிய புதைகளின் மேல் அமர்ந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுத்திருக்கின்றானே என்று அந்த ஊர் அவனது பரிதாப நிலையை கண்டு மிகவும் வருத்தமுற்றனர் தன் அடியிலேயே இவ்வளவு மிகப்பெரிய புதைகளை வைத்துக் இவன் வெளியே கையை நீட்டிக்கொண்டிருந்தானே என்று வேதனைப்பட்டனர் அவன் அறியாமை அவனை புதைகளின் மேல் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுக்க வைத்தது அதுபோலத்தான் நமக்குள் இருக்கும் அறிவின் ஞானத்தின் ஆற்றலை நாம் அறியாமல் வெளியே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் நாம் மேலும் மேலும் பெற்றுக்கொள்ளவும் விரும்புகின்றோம் அதைத்தான் அறிவு என்றும் நாம் கருதிக்கொள்கின்றோம் அளவற்ற ஞானம் நமக்குள் புதைந்து கிடக்கிறது நாம் அதை அறியாமல் ஞானத்தை வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றோம் இது நம்மிடம் உள்ள மிகப்பெரிய அறியாமை நிலை என்பதை கூட நாம் அறிய மறுக்கின்றோம் இத்தகைய சூழ்நிலையில் தான் இன்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கின்றது நாம் எதை அடைய விரும்புகின்றோமோ அதை நாம் தான் தேடி பெற்றாக வேண்டும் அதுவும் அது நமக்குள்ளேயே இருக்கின்றது என்பதை கூட நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் எங்கோ வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பது தான் வேடிக்கையான விஷயமாகவும் இருக்கின்றது நம் உடலின் உள்ளே ஏதோ இதயம் நுரையீரல் திருகுடல் பெருங்குடல் இருப்பது போன்று ஞானமும் இருக்கின்றது என்பதாக நினைத்துவிடக்கூடாது ஏனென்றால் உள்ளே தேடுங்கள் என்று கூறியவுடன் இந்த உடலுக்குள்ளே நாம் தேடுவதற்காக முயற்சியை மேற்கொள்கின்றோம் உடலுக்கு வெளியே ஏற்றி வைக்கப்பட்ட அறிவை நாம் இறக்கி வைத்துவிட்டு உள்ளே இருப்பதை காண வேண்டும் என்று கருதுகின்றோம் ஆனால் சாஸ்திரம் இங்கு கூற வருகின்ற உண்மை என்னவென்றால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பேரறிவான அந்தர்யாமையான அகண்ட பொருளை அறியாமல் அவசியமற்ற பல்வேறு புறப்பொருட்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் உள்நோக்கி உன்னைப்பார் என்று சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கின்றது முதலில் படித்ததை கேள்விப்பட்டதை அனைத்தையும் ஒதுக்கி வையுங்கள் சிறிய குழந்தையைப் போல உங்கள் உள்ளேயே உணர முயற்சியுங்கள் என்று எடுத்து கூறுகின்றது சித்தார்த்தனுக்கு அரண்மனையில் இல்லாத வசதியா யோசித்து பாருங்கள் மிக பெரிய அரசனின் அரசகுமாரன் அவன் நினைத்தால் எத்தனை புத்தகங்களை வேண்டுமானாலும் வாங்கி படிக்க முடியும் எத்தனை அறிஞர்களை வேண்டுமானாலும் வரவழைத்து பாடம் கேட்க முடியும் ஆனால் அத்தனையையும் வேண்டாம் என்று உதறிவிட்டு காடுமேடெல்லாம் அலைந்து திரிந்து உண்மையை தேடி அலைந்தானே அவ்வாறு அவன் அலைந்து அடைந்த அனுபவம் என்ன என்பதை நாம் கவனிக்கின்ற பொழுது எந்த புத்தகத்தையும் படிக்காமலேயே புத்தனாகிவிட்டான் என்பதைத்தான் நாம் அறிய ஆக புத்தக அறிவினாலோ அல்லது ஏற்றி வைத்து அறிவினாலோ ஒருவன் ஏகாந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும் ஞானியாகிவிட முடியும் என்றால் ஏகப்பட்ட பேர் இது போன்று மாறியிருப்பார்கள் அல்லவா ஏன் அவ்வாறு நடைபெறவில்லை என்பதை நாம் சற்று ஆழ்ந்து யோசித்து பார்த்தோமேயானால் நாம் தேடுகின்ற அறிவு வெளியே இல்லை அது நம் உள்ளே அதுவாகவே நாம் இருக்கின்றோம் என்பதை அறியும் பொழுது நம்முடைய அந்த ஆனந்தம் முழுமையாக வெளிப்படுகின்றது அதுபோலத்தான் அத்தனை சொத்துக்களையும் தெருவில் போடு என்று சொல்லிவிட்டு கட்டிய கோபணத்தோடு வெளியே கிளம்பிவிட்டார் பட்டினத்தார் அவர் எவ்வளவு சொத்துக்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் நான் அடையக்கூடிய அந்த ஆனந்தம் உண்டாகாது அது என்னிடத்திலே தான் இருக்கின்றது என்பதை என்று அவர் அறிந்து கொண்டாரோ அன்றே அவர் தன்னை முழுவதுமாக உணர்ந்து கொண்டார் அவ்வாறு நாம் நம்மை நாமே தேடி கண்டுபிடிக்காதவரை நாம் அறிந்திருப்பது எதுவுமே உண்மையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேடுங்கள் தேடிக் கொண்டே இருங்கள் உங்களுக்குள்ளேயே தேடுங்கள் என்று சாஸ்திரம் மேலும் மேலும் ஆழமாக நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றது இதைத்தான் திருநாவுக்கரசரும் தன்னுடைய பாடலிலே தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு ஆன்மகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று பாடுகின்றார் ஆகவே நம்முள்ளே நாம் தேட வேண்டும் அதை விடுத்து வெளியே எவ்வளவுதான் தேடிக்கொண்டிருந்தாலும் நம்முடைய தேடுதல் முழுமையடையாது நாம் அடைய விரும்புகின்ற அனுபவம் நம்மிடையே உண்டாகாது ஆகவே முதலில் பழைய ஞாபக குப்பைகளை தூக்கி தூரப்போடுங்கள் அப்பொழுது மட்டும்தான் உங்களது தேடல் மிகவும் எளிமையாக பொதுவாக நாம் இந்த உலகை எப்படி அறிகின்றோம் என்று கவனித்துமேயானால் நமக்கு கொடுக்கப்பட்ட புலன்கள் வாயிலாக கண்டு கேட்டு முகர்ந்து சுவைத்து தொட்டு அறிகின்றோம் கண் காது மூக்கு நாக்கு தோல் என்ற இந்த ஐந்து புலன்களும் நமக்கு அறிவை பெற்றுக்கொள்ளும் கருவிகளாக இருக்கின்றன அல்லவா அதிலே காது கேட்காவிட்டால் இசை ராகம் தாளம் அல்லது பறவைகளின் ஒளி போன்றவை எதுவுமே நமக்கு தெரியாமல் போய்விடும் அது கண்கள் இல்லை என்றால் நிறம் என்றால் என்ன ஒளி என்றால் என்ன என்பது கூட நமக்கு தெரியாமலே போய்விடும் இப்படி ஒவ்வொரு புலனும் நமக்கு ஒரு அறிவை பெற்றுத்தருகின்றன என்பதை அறியும் பொழுது நமக்கு ஐந்து புலன்கள் இருப்பதினாலே ஐந்து விதமான அறிவு சாத்தியமாகின்றது என்பது நன்கு புரிகின்றது ஆனால் இந்த ஐந்து புலன்களினால் உண்டாகின்ற ஐந்து அறிவுகள் மட்டும் இல்லாமல் நமக்கு மனம் என்ற ஆறாவது ஒரு புலனும் இருக்கின்றது அதன் வாயிலாகவும் நாம் பலவற்றை அறிகின்றோம் அவ்வாறு மனதின் மூலம் நாம் அனுமானித்துக்கூட சிலவற்றை அறிந்து கொள்கின்றோம் உதாரணமாக தூரத்திலே ஒரு புகை வருகின்றது என்றால் அங்கே தீ நிச்சயமாக இருக்கும் என்று அறிகின்றோம் அந்த தீயை நாம் காணவும் இல்லை கேட்கவும் இல்லை மேலும் அந்த தீயின் வெப்பத்தை உணரக்கூட இல்லை இருந்தாலும் தீ அங்கு இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்கின்றோம் இது எப்படி நமக்கு சாத்தியமாகின்றது இந்த அனுமானம் நம்மிடம் எப்படி உண்டாகின்றது என்பதை நாம் அறிய முற்படும் பொழுது காரணமாக இருப்பது நம்முடைய மனம் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் அத்தகைய மனம் இருப்பதினால்தான் நம்மை மனிதன் என்று சாஸ்திரம் அழைக்கின்றது ஆக இந்த ஆறு புலன்களின் வாயிலாக நாம் இந்த உலகத்தை அறிகின்றோம் அது பொருளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் உணர்வு விஷயங்களாக இருக்கட்டும் இந்த ஆறில் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டவைகளோ தான் நமக்கு உதவி செய்கின்றன அந்த வகையில் தான் நாம் அனைத்தையும் அறிகின்றோம் என்பதை தெரிந்து கொண்டுள்ளோம் இந்த இடத்திலே சாஸ்திரம் ஒரு உண்மையை நமக்கு உணர்த்த விரும்புகின்றது அது என்ன என்று கேட்டீர்களேயானால் நிர்பிகல்ப சமாதியை அடையும் போது இந்த புலன்களின் உதவிகள் இன்றி நம்மால் இந்த உலகத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று அறிவுறுத்துகின்றனர் அது எப்படி நிர்பிகல்ப சமாதியை நாம் அடையும் பொழுது இந்த உலகம் புலன்களின் உதவி இன்று நமக்கு அறிமுகமாகும் என்று கேட்டீர்களே புலன்களை கடந்து நாம் இந்த உலகத்தை நேரடியாக அறிய முடியும் என்கின்றது சாஸ்திரம் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட புலன்கள் மந்தமானவை அவைகள் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை மட்டுமே கொண்டவைகள் அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் நம்மால் பார்க்க முடிகின்றது அதற்கு அப்பாற்பட்ட உள்ள பொருள்களை நம்மால் பார்க்க முடிவதில்லை மேலும் நுண்ணியமான கண்ணுக்கு புலப்படாத பல்வேறு பொருள்களையும் நாம் பார்க்க முடிவதில்லை அதுபோன்றே சத்தமும் நமக்கு ஓரளவுக்குத்தான் கேட்கின்றது அதிக தூரத்திலோ பல மைல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்தத்தையோ நாம் கேட்க முடிவதில்லை நாம் நம் கண்கள் என்ற புலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேலும் சிலவற்றை அறிய ஆசைப்பட்டோமேயானால் அதற்கு நாம் நுண்ணோக்கி அல்லது தொலைநோக்கி போன்ற கருவிகளை கையாள வேண்டிய கட்டாயம் உண்டாகிவிடுகின்றது மேலும் நமக்கு ஐந்து புலன்கள் மட்டுமே இருக்கின்றன என்பதால் நாம் அறியும் பொருள்களுக்கும் அந்த ஐந்து குணங்கள் தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆனால் சாஸ்திரம் இங்கு என்ன கூறுகின்றது என்று கேட்டால் நம்மிடம் இருக்கின்ற ஐந்து புலன்களின் வாயிலாக அறியக்கூடிய அந்த ஐந்து குணங்களை மட்டுமே ஒவ்வொரு பொருளிலும் இருக்கும் என்ற கட்டாயம் கிடையாது என்று எடுத்துக் கூறுகின்றது அதாவது ஒரு பொருளுக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட குணங்கள் கூட இருக்கலாம் நம்மால் அவற்றை அறிய முடியாது காரணம் அதற்கேற்ற புலன்கள் நம்மிடத்தில் இல்லை என்பதனால் என்று எடுத்துக் கூறுகின்றது சாஸ்திரம் நாம் பார்த்தது போன்று கண் தெரியாத ஒருவருக்கு நிறம் என்பது எப்படி இருக்கும் என்பது கூட தெரியாது அந்த நிறத்தை அவருக்கு எப்படி எடுத்து கூறினாலும் அவருக்கு புரியாது ஆக சிந்தித்து பாருங்கள் மனதுடன் சேர்ந்து ஆறு புலன்கள் முழுமையாக பெற்ற ஒரு மனிதன் பல குணநலன்களை ஒரு பொருளில் காண முடியும் அதுவே கண்கள் என்ற ஒரு புலன்கள் இல்லாத மனிதன் நிறத்தை அறிய முடியாமல் வெளிச்சத்தை அறிய முடியாமல் இருக்கின்றது என்கின்ற பொழுது இந்த புலன்களை தாண்டி நாம் அறிகின்ற பொருள்களுக்கு மேலும் பல குணங்கள் கூட இருக்கலாம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவைகளை அறிய நம்முடைய இந்த ஐந்து புலன்கள் மட்டுமே போதாது மேலும் பல்வேறு குணங்கள் அந்த பொருள்களிடத்தில் இருப்பதை அதற்கேற்ற புலன்கள் உள்ளவர்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் என்று எடுத்துக் கூறுகின்றது சாஸ்திரம் அப்படியானால் பொருள்கள் என்பது என்ன என்ற கேள்வி எளிமையானால் பொருள்கள் என்பது குணங்களின் தொகுப்பு என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளவேன் உதாரணமாக மல்லிகை என்றால் என்ன என்று கேட்டீர்களேயானால் மல்லிகையின் குணங்களை வைத்துத்தான் நாம் மல்லிகை என்ற ஒரு பொருளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையிலே மல்லிகை என்பது வெண்மையாக இருக்கும் நல்ல வாசனை கொண்டதாக இருக்கும் சிறியதாக இருக்கும் பச்சை நிறத்திலே அதற்கு காம்பு இருக்கும் என்று பல குணங்களின் தொகுப்பை கொண்டு நாம் மல்லிகையை தீர்மானிக்கின்றோம் ஆக குணங்கள் என்பது நாம் அவற்றை அறிவதில் தான் இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இது போன்று தான் சப்தத்தின் வாயிலாக ஒருவனுக்கு ராகமாக இருப்பது இன்னொருவனுக்கு பெரும் சப்தமாக கேட்கிறது ஆக குணங்கள் பொருள்கள் இருக்கின்றதா அல்லது அவைகளை அறியும் நம்மிடம் இருக்கின்றதா என்ற சந்தேகமும் உண்டாகிவிடுகின்றது சற்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் குணங்கள் என்பது பொருள்களில் இருக்கின்றது என்றால் மிளகாய் காரத்தன்மை குணத்தை கொண்டது அவ்வாறு காரத்தன்மை கொண்ட ஒரு மிளகாயை ஒருவன் சுவைக்கும் பொழுது அவனுக்கு உரைப்பே இல்லை என்று கூறுகின்றான் அதே காரத்தன்மை கொண்ட மிளகாயை மற்றொருவன் சுவைக்கும் பொழுது காரம் மண்டைக்கு ஏறுகின்றது என்று கதறுகின்றான் எனவே குணம் என்பது பொருள் மற்றும் நம் அனுபவம் என்ற கலப்பில் இருக்கின்றது இந்த இரண்டும் சேரும்போதுதான் ஒரு பொருளின் உண்மைத்தன்மையையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆக மிளகாய் காரம் என்ற ஒரு குணத்தை கொண்டது என்று நாம் தீர்மானித்தோமே அந்த குணம் பொருளில்தான் இருக்கின்றது என்று நாம் தீர்மானித்தோமே ஆனால் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வல்லவா இருக்க வேண்டும் ஏன் ஒருவனுக்கு மட்டும் காரம் மிகவும் உரைக்கின்றது மற்றொருவனுக்கு காரமே இல்லை என்று கூற முடிகின்றது இதிலிருந்து காரம் என்ற குணம் மிளகாயில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது சரி அந்த காரம் என்ற குணம் மிளகாயில் இல்லை நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று கேட்டீர்களே ஆனால் அது நம்முடைய புலனான நாக்கிலே இருக்கின்றது என்று நாம் கருதி கொண்டு அதை நாம் சொத்து அந்த காரத்தை அறிந்து கொள்கின்றோம் என்று வைத்துக்கொண்டால் கூட ஒருவருக்கு அந்த மிளகாயின் காரம் உரைக்கின்றது மற்றொருவனுக்கு அந்த காரம் உரைக்கவில்லை என்பதிலிருந்தே அந்த காரத்தின் குணம் நாக்கிலே இல்லை என்பதும் நன்கு கொல்லப்படுகின்றது ஏன் எனில் அதே காலத்தன்மை கொண்ட மிளகாய் இருக்கின்றது இறந்து கிடக்கின்ற ஒருவனுக்கு நாக்கும் இருக்கின்றது இந்த நிலையிலே நாம் இந்த மிளகாயை கொண்டு சென்று அந்த பிணத்தின் நாக்கிலே வைத்தால் அந்த நாக்கிற்கு காரம் உரைக்குமா உரைக்காதா யோசித்து பாருங்கள் புலன்கள் இருக்கின்றது பொருளும் இருக்கின்றது பொருளின் குணமும் இருக்கின்றது ஆனால் அந்த குணம் பொருளில் இருக்கின்றதா அந்த பொருளை உணர்கின்ற நாக்கில் இருக்கின்றதா என்று கேட்டீர்களே ஆனால் இந்த இரண்டிலுமே இல்லை அந்த குணத்தை எனக்குள் அந்த தன்மையை எது அறிகின்றது என்பதை யோகி மட்டுமே அறிந்து கொள்ள முற்படுகின்றான் அப்படி அவன் அறியும் போது புலன்கள் இல்லாமல் புலன்களை தாண்டி அவன் நேரடியாக இந்த உலகை அறிந்து அனுபவிக்கின்றான் அவனுடைய அறிவு புலன் சார்ந்ததல்ல அனுபவம் சார்ந்தது அங்கே அறிபவனும் அறியப்படுவதும் அறிதலும் ஒன்றாக இருக்கின்றது வெளி உலகம் என்று ஒன்று அவனுக்கு இல்லவே இல்லை உதாரணமாக கணவனும் மனைவியும் சேர்ந்து அனுபவித்த ஒரு சிற்றின்ப அனுபவம் அவர்கள் இணையும் அந்த கணத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அங்கு அனுபவமும் இல்லை ஆழ்ந்த அந்த ஒரு வினாடி அனைத்தும் இருக்கின்றது புலன்கள் மூலமாகத்தானே இந்த அனுபவம் நடைபெறுகின்றது என்று கேட்டீர்களே ஆனால் ஒரு கட்டத்தில் புலன்களை கடந்து அந்த அனுபவம் நிகழ்கின்றது என்பதை அனுபவிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும் ஆக அந்த அனுபவம் அனுபவிக்கப்படும் பொழுது அங்கு நான் யார் ஆனா பெண்ணா என்ற எந்த ஒரு நிலைப்பாடையும் அறிய முடியாத ஒரு ஆனந்தம் வெளிப்படுகின்றது அது ஒரு நட நிகழ்கின்றது அந்த நிகழ்வு பேரானந்த பெருநிலையை அடைகின்ற ஒரு அனுபவ நிகழ்வு என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதை நாம் சில கணங்கள் மட்டுமே அனுபவித்து அறிகின்றோம் எப்பொழுதும் அந்த பேரானந்த பெருநிலையிலே நாம் இருக்க வேண்டுமென்றால் அந்த அனுபவத்தோடு நாம் ஒன்றி ஒருங்கிணைய வேண்டும் இதனைத்தான் திருநாவுக்கரசரும் தன்னுடைய பாடலிலே காதல் மடப்பிடியோடு களிர் வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பாடுகின்றார் காதன் மடப்பிடியோடும் கழிவு வருவன கண்டே காதன் மடப்பிடியோடும் கழிவு வருவன கண்டே கண்டேன் அவ அந்த பாடலின் பொருளை நாம் காணுகின்ற பொழுது அவர் என்ன யானையை பார்த்தது இல்லையா பிறகு ஏன் யானையை பற்றி அவர் களிறு என்று பாடுகின்றார் என்றால் இங்கு அவர் கூற வந்தது யானையை அல்ல ஆண் யானையும் பெண் யானையும் ஒன்று சேரும் பொழுது நிகழும் அந்த ரசவாதத்தை பற்றி கூறுகின்றார் என்பதை நாம் ஆழ்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது புலன்களற்று போகும் அந்த அனுபவத்திலே உள்ளும் வெளியும் ஒன்றாக சேர்ந்துவிடும் ஒரு அனுபவம் நிகழ்வதைத்தான் அவர் அவ்வாறு கூறுகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புலன்கள் மூலம் அறிய முடியாத அந்த அறிவை ஒரு விசேஷ அறிவு என்கின்றார்கள் அதை உணர்ந்து அனுபவித்த பெரியவர்கள் ஆக நான் வேறு இந்த உலகம் வேறு அல்ல இரண்டும் ஒன்றேதான் வேறு வேறு போல நமக்கு தெரிகின்றது அது இந்த புலன்கள் இருப்பதினால்தான் அவ்வாறு தெரிகின்றது இந்த புலன்களை நாம் தாண்டினால்தான் எல்லாம் ஒன்றாகிவிடும் அனுபவம் நிகழ்கின்றது உதாரணமாக ஒரு பூவை ஒரு கவினன் பார்க்கின்றான் என்றவுடன் அவன் மனதிலே ஆயிரம் கவிதைகள் ஓடுகின்றது அதே பூவை நாமும் பார்க்கின்றோம் நன்றாக இருக்கிறது என்று மட்டும்தான் தோன்றுகின்றது கவிதைகள் எல்லாம் நமக்கு வருவது கிடையாது அதுபோன்றே ஒரு பெண்ணை அவளின் காதலன் பார்ப்பதற்கும் மற்றவர்கள் பார்ப்பதற்கும் வேறுபாடு இருக்கின்றது எனவே நமது புலன்கள் மிக நுட்பமானவை அல்ல அவைகளுக்கு என்று ஒரு தனிப்பட்ட அறிவும் கிடையாது அனைத்தும் ஏற்றி வைத்துக்கொண்ட அறிவின் அடிப்படையிலேயே மட்டும்தான் அவைகள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன அவைகளுக்கு சுய அறிவு என்று கிடையவே கிடையாது வெளியிலிருந்து செய்திகளை உள்ளே அனுப்ப வேண்டியது மட்டும்தான் அவைகளின் வேலை அதுவும் கூட ஓரளவுத்தான் அவைகள் செய்யும் அதற்கு அப்பாற்பட்டு மேலும் கீழும் உள்ளவைகளை அவற்றால் அறியவும் முடியாது இதுதான் நாம் ஏற்கனவே கூறியது போன்று நம்முடைய கண்கள் என்ற புலன்கள் கொஞ்சம் தூரம் வரைத்தான் பார்க்க முடியும் மேல் பார்க்க வேண்டுமென்றால் அவசியம் தொலைநோக்கி தேவைப்படுகின்றது அதுவும் ஓரளவு மருமன் உள்ள பொருளை மட்டும்தான் கண்கள் பார்க்கின்றது அதைவிட மிகவும் சிறிய நுண்ணிய பொருளை அந்த கண்களினால் பார்க்க வேண்டுமென்றால் நுண்ணோக்கி தேவைப்படுகின்றது இப்படி எதிலும் ஒரு இடைப்பட்ட ஒன்றை மட்டும்தான் நம் புலன்கள் உணர்கின்றது இதுவும் ஒரு விதமான நடைபெறுகின்றது அந்த சிக்கல் என்ன என்றால் இந்த செய்திகளை அறியும் மூளை அல்லது புத்தி இருக்கின்றதே அதுவும் ஓரளவுக்குத்தான் செயல்படுகின்றது ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அது மூளை அது வேறு ஒன்றை நினைத்து கொண்டு மனைவி ஆசையாக ஏதாவது இனிப்பு பண்டம் செய்து வைத்திருப்பால் அலுவலகத்திலே ஏதோ ஒரு சிக்கல் காரணமாக மனம் அதையே நினைத்து கொண்டிருக்குமே தவிர அவள் ஆசையாக செய்து வைத்த இனிப்பை கொண்டு வந்து நம் முன்னால் வைப்பது கூட நமக்கு தெரியாது நம்முடைய மனதிலே ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன ஒரு நொடி கூட அது சும்மா இருப்பது கிடையாது எனவே புலன்கள் அனுப்பும் சங்கதிகளை அறிவு முழுவதுமாக உணர்வதே கிடையாது அறிவும் வந்ததையும் சரியாக புரிந்து இல்லை எனவே நாம் இந்த உலகை அறிய பயன்படுத்தும் நம் புலன்களும் அறிவும் நமக்கு அறைகுறையாக மட்டுமே இந்த உலகை நமக்கு காட்டித் தருகின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நாம் இந்த உலகை அதில் உள்ளவற்றை ஒருபோதும் முழுவதுமாக அறிந்து கொள்வதே கிடையாது அறைகுறையாக மட்டுமே அறிந்து கொண்டு அல்லல் என்பதையும் நாம் அவசியம் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் எனவே இந்த புலன்களும் ஏற்றி வைத்துக்கொண்ட அறிவும் சரிப்படாது என்று இப்பொழுது புரிகின்றதல்லவா புலன்களும் அறிவும் உலகை நமக்கு படிகட்டித் தருகின்றன சரி இந்த அறிவும் புலன்களும் இல்லை என்றால் வேறு எப்படித்தான் அறிந்து கொள்வது என்று கேட்டீர்களேயானால் நிர்விகல்ப சமாதியை அடைந்த யோகி அறிவும் புலன்களும் இன்றி அனைத்தையும் நேரடியாக அறிகின்றான் என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது அது என்ன நேரடி அனுபவம் அதை எப்படி நாம் நேரடியாக அறிவது அதுவும் அறிவும் புலன்களும் இன்றி நேரடியாக அறிவது என்பது எப்படி சாத்தியம் என்று நமக்கு சந்தேகம் எளிமையானால் மீண்டும் உலக நடைமுறைக்கே நாம் வருவோம் உதாரணமாக காதலனும் காதலையும் சந்தித்துக் கொள்கின்றார்கள் அவர்கள் சந்திப்பின் பொழுது பேச வேண்டும் என்பது கிடையாது அவர்களது கண்கள் ஒன்றை ஒன்று பார்த்தாலே போதும் ஆயிரம் வார்த்தைகள் சொல்லாததை அவர்களது ஒரு பார்வை சொல்லிவிடும் கண்ணோடு கண்ணை நோக்கோக்கின் வாய் என்ன பயனும் இல என்று எடுத்து கூறுகின்றார் வல்லுவருந்தகை அதாவது கண்கள் இரண்டும் சந்திக்கும் பொழுது அங்கே சொற்களால் எந்த பயனும் இல்லை என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் தன்னுடைய குரட்பாவிலே திருவள்ளுவெருமான் ஆக பேசாமலேயே ஒருவர் மனதில் இருப்பது ஒரு மனதுக்கு தெரிந்துவிடுகின்றது இதை அனுபவத்தில் அறிந்தவர்களுக்கு நிச்சயம் தெரியும் உண்டா இல்லையா என்பதை அவர்களே சற்று யோசித்து பார்க்க மேலும் பொதுவாக தாய் மென்மையாக குழந்தையின் கைகளை பிடிக்கும் பொழுது அதில் ஒரு அலாதியான அன்பு கொட்டி கிடப்பதை அறிய முடிகின்றதல்லவா அந்த அன்பு அவளுக்கும் அந்த குழந்தைக்கும் மட்டுமே உண்டானது அவ்வாறு ஒரு தாய் தன் குழந்தையின் உலர்களுக்கு பேசாமலேயே அர்த்தம் கண்டுவிடுவார் அது மொழி வழி வந்த அர்த்தம் அல்ல மொழி என்றால் காது கேட்க வேண்டும் வார்த்தையின் மொழி வடிவத்தை அறிவு அறிந்து சொல்ல வேண்டும் அதுவே குழந்தை ஒன்றும் பேச வேண்டியது இல்லை ஏதோ உளறுகின்றது தாய் அதை அறிந்து கொள்கின்றாள் இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய அரிய உண்மை என்ன என்றால் குலன்கள் மற்றும் அறிவை தாண்டி நேரடியாக அறிந்து கொள்ளும் அனுபவம் ஒரு தாய்க்கும் நிகழ்கின்றது அது அவள் தன் குழந்தையின் வாயிலாக அதை அனுபவிக்கவும் முடிகின்றது இது எப்படி சாத்தியமாகிறது என்று நாம் கவனிக்கின்ற பொழுது காதலனும் காதலியும் இருவரல்ல ஒருவராக மாறிவிடுகின்றார்கள் அவள் ஏதோ ஒன்றை நினைக்கின்றாள் அவள் இதைத்தான் நினைக்கின்றாள் என்று அவன் உணர்ந்து கொள்கின்றான் இருவருக்கும் இடையில் உள்ள இடைவெளி அங்கு மறைந்து போய்விடுகின்றது இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல முடியும் மிகவும் அன்பு கொண்ட கணவன் மனைவி இருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம் கணவன் வெளியூர் போயிருப்பான் எங்கோ தொலை தூரத்தில் இருப்பான் அங்கே அவனுக்கு ஒரு துன்பம் என்றால் இங்கே அவன் மனைவிக்கு என்னமோ செய்யும் இவள் சங்கடப்படுவால் அவருக்கு என்னமோ துன்பம் ஆபத்து என்று இவளுக்கு தெரியும் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டீர்களேயானால் இது புலன்களை கடந்த நேரடி அனுபவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் குழந்தை ஒரு அறையிலே தூங்கிக் கொண்டிருக்கும் தொட்டிலுக்குள் அது பசித்து விழித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஆனால் மற்றொரு அறையிலே ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்கும் தாய்க்கு அது தெரிந்துவிடும் உடனே விழித்து கொள்வால் அவளை யாரும் எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது இந்த உள்ளுணர்வுலன்களும் அறிவையும் தாண்டிய அந்த அனுபவம் எப்படி அவளுக்கு நிகழ்ந்தது என்பதை சற்று யோசித்து பாருங்கள் யோகிகளுக்கும் நாணிகளுக்கும் இந்த உலகம் அப்படித்தான் அவர்கள் உலகை தன்னுள் அறிகின்றார்கள் உலகம் வேறு தான் வேறு என்று அவர்கள் நினைப்பது கிடையாது உலகத்தோடு இரண்டர கலந்து விடுகின்றார்கள் அவர்களுக்கு அறிவும் வேண்டாம் புலன்களும் வேண்டாம் அந்த புலன்களையும் அறிவையும் கடந்த அனுபவத்திலேயே அதுவும் நேரடி அனுபவத்திலேயே அவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள் கண்களை மூடி மனதுக்குள்ளே சிந்தித்து பாருங்கள் எண்ணங்கள் ஏதுமின்றி ஏற்றி வைத்துக்கொண்ட அறிவு ஏதுமின்றி இந்த உலகத்தை அனுபவித்து பாருங்கள் அங்கே உங்கள் சம்ஸ்காரங்கள் என்ற விதைகள் முளைப்பதற்கு இடம் கொடுக்காமல் இருந்து பாருங்கள் என்ன நிகழ்கின்றது என்று கேட்டீர்களே பொதுவாக விதையில் இருந்துத்தான் செடி உண்டாகின்றது அவ்வாறு முளைக்கின்ற செடியில் தான் மரமாகி அந்த மரத்திலே காய் கனி அதிலிருந்து மீண்டும் விதை என்று போய்கொண்டே இருக்கின்றது ஆக ஒரு விதையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான விதைகள் தோன்றுகின்றது இதுவே இயற்கையின் நியதி என்று நாம் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ளோம் ஆக விதை என்று ஒன்று இருந்தால் நிச்சயம் அதன் விளைச்சலாக மீண்டும் பல விதைகள் உண்டாகிவிடும் என்ற உண்மையும் நமக்கு நன்கு புரியும் இதுபோன்றே எண்ணம் என்ற ஒரு விதை நம்மிடத்தில் இருந்தால் அதன் விளைவாக மீண்டும் பல எண்ணங்கள் உதித்துவிடும் என்ற உண்மையையும் நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இது மரம் இது செடி இவள் தாய் இவர் தந்தை இவர் கணவன் மனைவி என்று அனைத்துக்கும் ஒரு பெயர் மற்றும் அவர்களின் செயலுக்கும் ஒரு பெயர் என்று நாம் வைத்துக்கொள்கின்றோமோ எண்ணங்கள் என்றும் அதில் பெயர் அறிந்தவை பெயர் அறியாதவை என்றும் எத்தனையோ எண்ணங்கள் நம்மிடத்திலே எழுகின்றன எண்ணங்கள் ஏதுமின்றி ஏற்றி வைத்துக்கொண்ட அறிவு ஏதுமின்றி இந்த உலகத்தை ஒருவன் அறிய விரும்பினான் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களே உதாரணமாக அவன் ஒரு சூரிய உதயத்தை பார்க்கிறான் என்றால் அது சூரியன் கடல் காலை நேரம் சூரியன் மிகவும் சிவப்பாக அழகாக இருக்கின்றது என்று எதையும் அவன் நினைப்பது கிடையாது அந்த அழகை வார்த்தைகள் ஏதுமில்லாமல் உணர முற்படுகின்றான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே செல்லும் சிந்தனைகளை உள்நோக்கி திருப்புகின்றான் தன்னைத்தானே அறிய முற்படுகின்றான் அடுத்த கட்டத்திலே உலகில் உள்ளவற்றை புலன்கள் மற்றும் அறிவின் துணையின்றி நேரடியாக அறிய தலைப்படுகின்றான் இதுவரை ஏதோ ஒரு விதத்தில் அறிந்து கொண்டிருந்தான் அறிதல் என்று ஒன்று இருந்தால் அறிபவன் அறியப்படுவது என்ற இரண்டும் உண்டு நாம் அறிகிறோம் என்ற எண்ணம் இருக்கும் வரை நான் என்ற அந்த உணர்வு இருக்கும் வரை உலகம் முழுவதும் புரிபடுவது கிடையாது நான் அறிகிறேன் என்றால் அறிதல் நிகழும் அறியாமை புலப்படும் என் அறிவின் எல்லை தெரியும் அறிவின் கண் கொண்டு பார்ப்பதால் உண்மை என்ன என்று தெரியாது அதுபோன்ற சமயத்திலே ஒரு அறிதல் பல அறியாமைகளை சுட்டி காட்டும் அதிலிருந்து மேலும் பல அறியாமை என்ற விதைகளிலிருந்து மரம் மரத்திலிருந்து விதை என்று போய்கொண்டே இருக்கும் இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் எப்படி என்றால் தற்பொழுது நாம் கொரோனா என்ற நுண்கிருமியை பற்றி கேள்விப்படுகின்றோம் அந்த கிருமி யாரை எல்லாம் பற்றுகின்றதோ அவர்கள் மரணத்தை அடைகின்றார்கள் என்ற விஷயமும் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது இதனால் நாம் அந்த கிருமியை கண்டு மிகவும் பயப்படுகின்றோம் அந்த கிருமியை பற்றி மேலும் பல விவரங்களை அறிய முற்படுகின்றோம் இது நமக்கு ஒரு புதிய செய்தி மேலும் இது ஒரு புதிய அறிவு இப்பொழுது இந்த புதிய அறிவு என்ன செய்கின்றது தெரியுமா அந்த கிருமி எப்படிப்பட்டது அது பாதிக்கின்ற உடல் உறுப்புகள் என்ன என்ன அதன் தொற்றிலிருந்து எப்படி நாம் தப்பித்து கொள்வது அந்த கிருமியின் வாழ்நாள் எவ்வளவு அது யார் யாரையெல்லாம் எளிதில் பாதிக்கின்றது அது பாதிப்பது வயதானவர்களையும் நோயாளிகளையும் என்றால் அதிலிருந்து நாம் எப்படி அவர்களை தற்காத்து கொள்வது மேலும் நாம் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை எவ்வாறு அதிகப்படுத்திக் கொள்வது இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன என்று ஆயிரம் ஆயிரம் விடை தெரியாத கேள்விகள் நம்மிடையே எழுகின்றது இதனால் அந்த கிருமியை பற்றிய அறியாமையை தான் நமக்கு வெளிப்படுகின்றது ஆக அந்த கிருமிக்கான அறியாமையை நாம் அறிவதற்கு விடையை தேடி அலைகின்றோம் அந்த அலைதல் என்பது நம்முடைய மனம் அந்த அறியாமையை அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றது அவ்வாறு அறியாமைகளுக்கு விடைக்காண முற்படும் சில கேள்விகளுக்கு விடை தெரியலாம் அவ்வாறு தெரிந்த விடைகளிலிருந்து இன்னும் பத்து கேள்விகள் மேலும் வெளிப்படலாம் இதைத்தான் விதைகள் என்கின்றது சாஸ்திரம் மனதிலே இவ்வாறு உதிக்கின்ற ஒரு எண்ணத்திலிருந்து ஓர் ஆயிரம் எண்ணங்கள் வெளிப்படும் பதிவுகளையே சம்ஸ்காரங்கள் என்கின்றது சாஸ்திரம் இத்தகைய சம்ஸ்காரங்கள் நம்முடைய மன அமைதியை உழைக்கின்றன அவைகள் நம்மை அறியாமலேயே நம்முள் ஒரு தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இவைகளையே விதைகள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த விதைகளே நாளடைவில் வளர்ந்து மரமாகி வெட்டி வீழ்த்த முடியாத அளவிற்கு கடினமானதாக மாறிவிடுகின்றது எவ்வாறு ஒரு சிறிய செடியில் எளிதாக கிள்ளி எரிய வேண்டிய விஷயத்தை மிகப்பெரிய மரமாக மாறிவிட்டால் கையினால் கிள்ளி எரிய முடியாமல் வெட்டுவதற்கு கோடாரி தேவைப்படுகின்றதோ அதுபோல நாமும் ஆரம்பத்திலேயே இவ்வாறு எழுகின்ற எண்ணங்களை நாம் கிள்ளி எரியாமல் அதை மேலும் பூதாகரமாக அதை ஆராய முற்பட்டு பல்வேறு அவசியமற்ற விஷயங்களை உள்வாங்கி கொண்டு விதைத்து கொண்டே இருக்கின்றோம் இதனால் சாதாரணமாக இருந்த விதை செடியாக மாறி பின்பு மரமாக மாறி மிக கடினத்தன்மையை அடைவது போன்று மனமும் அதிலே வலுவாக சிக்கிக்கொண்டு விடுகின்றது இவ்வாறு எண்ணங்களால் சிக்கிக்கொண்ட மனிதன் சீரழிவதை தவிர வேறு வழியே கிடையாது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய விதைகளை அதாவது எண்ணங்களை அறிந்து கொண்டு அவைகளை அளித்தவனே யோகி என்று அழைக்கப்படுகின்றான் அவனே நாணியாகவும் இருக்கின்றான் அவனுக்கு மட்டுமே ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு அறிவு வேலை செய்வது நின்று போகின்றது அறிவு என்பது பழையனவற்றின் தொகுப்பு என்பது அவனுக்கு நன்கு விளங்குகின்றது இந்த ஏற்றி வைத்துக்கொண்ட அறிவை இதுவரை உண்மை என்று நினைத்த அவனது அறியாமையும் அகழுகின்றது பொ பொதுவாக அறிவு என்பது இறந்த காலம் என்பது அவனுக்கு நன்கு புரிய வரும் அறிகிறோம் அறிதல் என்ற ஒன்றே அவனுக்கு இருக்காது ஆக அறிபவன் என்று யாரும் அங்கு இல்லை அந்த நிலை வரும்பொழுது மட்டும்தான் அங்கு அனுபவம் என்பது ஆக அனுபவிப்பவன் இல்லாததால் அனுபவ தொகுப்பும் அங்கு இருக்காது ஆக அறிதலும் அறியாமையும் அங்கு இருக்காது அங்கு அமைதி மட்டுமே இருக்கும் அறிதல் என்பது ஒரு செயல் அதாவது அது ஒரு நிகழ்வு அது நிகழும்போது மனதிலே சித்தத்திலே சலனங்கள் உண்டாகத்தான் செய்யும் இந்த சித்த சலனங்களே விதைகள் எனப்படுகின்றது இந்த விதைகள் என்ற சம்ஸ்காரங்கள் நீங்கிய நிலையில் அறிதல் என்பது இல்லை என்பதால் மனச்சலனம் என்பதே அங்கு உண்டாகும் எவன் ஒருவன் இத்தகைய மனச்சலனங்கள் வெளிப்படும் விதைகளை விதைக்காமல் தன்னை அறிகின்ற விவேகத்தினாலே அனைத்தையும் சுற்றிருத்தி விடுகின்றானோ அவனே ஞானி என்று அழைக்கப்படுகின்றான் அவனுக்கு மட்டும்தான் மனதின் பதிவுகள் எதுவும் இருப்பது மனதின் பதிவுகள் ஏதுமற்றால் அவனே இனி பிறப்பதும் கிடையாது அவ்வாறு பிறந்தால்தானே அவன் இறப்பதற்கு எனவே அவன் பிறப்பதும் கிடையாது ஆக இந்த விதைகள் முளைக்காமல் இருக்க வேண்டுமானால் நிலத்தில் விதைக்கு முன்பே அவைகளை எரித்து பொசுக்கிவிட வேண்டும் அது எப்படி சாத்தியம் என்று கேட்டீர்களேயானால் தன்னை அறிதல் என்ற விசாரத்தின் வாயிலாக அறிந்து கொண்ட விவேகத்தின் வாயிலாக அந்த ஞானத்தீயின் மூலமாகத்தான் நாம் அந்த விதைகளை எரித்து அழுத்திவிட முடியும் ஆக ஒரு ஞானத்தி ஒருவனுக்கு பற்ற வேண்டுமானால் அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களேயானால் அதற்காக அவன் தவம் செய்ய வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் என்ன தவம் செய்ய வேண்டுமா அதுவும் மிருகங்கள் வாழுகின்ற காட்டிற்குள் போய் உண்ணாமல் உறங்காமல் பட்டினை கிடந்து அக்னிக்கு நடுவிலே நின்று கடவுளை நினைத்து செய்வதா தவம் என்றெல்லாம் சந்தேகங்கள் வருகின்றது இவ்வாறு சந்தேகங்கள் உண்டாகிக் இருக்கின்ற இந்த மனதிற்கு இன்னும் சற்று விரிவான விளக்கங்கள் தேவைப்படுகின்றது அந்த வகையிலே நாம் மேலும் பல விவரங்களை அடுத்த பதிவின் வாயிலாக அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம் நன்றி om at s